ஓம் பிரபிஜா தோற்றவேத்தை கணமுயா கீதா மொஹே நம வீதை ரெண்டாவது அய் சயோகம் முப்பதாவது அர்த்தம் பாக்கிறோம் தேமவியோயே சர்வியாரூத்தம் சோச்சித்துமர் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தோட ஆத்ம அனாத்ம விவேக உபதேசத்தை பூர்த்தி பண்ண போறார் எல்லாத்தையும் சுருக்கி சொல்றார் பகவான் இங்க பதினோராவது ஸ்லோகத்தில் பகவான் அர்ஜுனா கவலைப்பட வேண்டாத விஷயத்தை குறித்து கவலைப்படுகிறாயின்னு ஆரம்பித்தவர் இங்கே பல முறை கவலைப்பட தேவையில்லை கவலைப்படுறதுக்கு சரியான காரணம் இல்லை சரியா புரிய வச்சிருக்கார் அர்ஜுனனுக்கு அது அர்ஜுனனுக்கு மாத்திரமில்லை நமக்கும் அந்த பாடம் அதனால்தான் அர்ஜுனனுக்கு சொன்ன உபதேசத்தை நம்ம எல்லோருக்கும் சொன்னதாகத்தான் நாம் புரிஞ்சுக்கணும் அர்ஜுனன் நம்மளையெல்லாம் ரெப்ரசென்ட் பண்ணுறான் ஆகையினால் அர்ஜுனனுக்கு பண்ணுற உபதேசம் நமக்கு பண்ணுற உபதேசம்னு புரிந்து இந்த கருத்துக்களை எல்லாம் நாம் உள்வாங்கி கொண்டிருக்கோம் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் இப்போ பார்க்குறோம் ஹே பாரத பரதவம்சத்தில் வந்த அர்ஜுனா சர்வஸ்ய தேஹே எல்லோருடைய உடலிலும் அயம் தேஹி இந்த தேகியானவன் தேகத்துல இருக்கக்கூடிய இந்த ஆத்மா நித்தியம் அவத்தியகா ஒரு வதைக்க முடியாதவன் இவனை கொல்லவே முடியாது எல்லோருடைய உடம்புக்குள்ளையும் இருக்கிற ஆத்மாவ ஒரு யாரும் கொல்லவே முடியாது இதுதான் இந்த வரியோட அர்த்தம் தஸ்மாத் எனவே நீ யாரையும் கொல்லல உடம்பத்தான் கொல்ற அதுக்கு காரணம் இருக்கு தர்மத்துக்காக வேண்டி போராட வேண்டி இருக்கிறது ஆகையினால் நம்ம கொல்ல முடியாது உடம்பத்தான் கொலை செய்கிறோம் அது வந்து யுத்த தர்மமாக இருக்கிறது யுத்த தர்மத்தில் இன்றைக்கும் இதை நாம் கடைபிடிக்க வேண்டி நம்ம பொறுத்த வரைக்கும் உடல் வேறு உடலுக்குள் இருக்கிற உணர்வாகிய ஆத்ம தத்துவம் வேறுங்கிறத மறக்கக்கூடாது ஆகையினால் ஆத்மாவுக்கு வதம் இல்லை அதே மாதிரி இன்னொரு கருத்தும் நம்ம புரிஞ்சுக்கலாம் ஆத்மாவுக்கு அழிவு இல்லை உடம்புக்கு தான் அழிவுங்கிற கருத்து மாத்திரம் இல்லை நம்மளை யாராவது புண்படுத்தலாம் சில சமயம் நான் ரொம்ப புண்படுத்தப்பட்டு விட்டேன் அப்படின்னு சொல்லலாம் இல்லாட்டி நாம யாரையாவது புண்படுத்திட்டேன் அப்படின்னு வருத்தப்படலாம் நாம யாரையாவது புண்படுத்தினா அதனால நம்ம மனசில் தோன்றுகிற ஒரு உணர்ச்சி என்னன்னா கில்ட் குற்ற உணர்ச்சி இன்னொருத்தர் நம்மளை யாராவது புண்படுத்திட்டா நம்ம மனசில் தோன்றுகிற உணர்ச்சி நான் ஹர்ட் ஆகிட்டேங்கிறோம் என்னை ஹர்ட் பண்ணிட்டான் அப்படிங்கிறோம் மனசை தான் ஹர்ட் பண்ண முடியும் ஆத்மாவை ஹர்ட் பண்ண முடியாது ஆகையினால இந்த ஹர்ட்டை வந்து நமக்கு டெவலப் பண்ணக்கூடாது ஹர்ட்டையும் கில்ட்டையும் ரொம்ப கல்டிவேட் பண்ணக்கூடாது அதுலேருந்து நம்ம வெளியில் வரணும் நான் மற்றவங்களை புண்படுத்திட்டேங்கிற குற்ற உணர்ச்சியிலருந்தும் வெளியில் வரணும் அதுவும் மனநோய்க்கு காரணமாயிடும் அதே மாதிரி மற்றவங்க என்னை புண்படுத்திட்டாங்கிற உணர்ச்சியிலேருந்தும் நம்ம வெளியில் வரணும் அதுவும் மனநோய்க்கு காரணமாயிடும் No ஹர்ட் no guilt». நான் இதில் இதை சேர்த்து சொல்கிறேன் மனோ தத்துவ ரீதியாக இந்த உண்மையும் நாம் புரிஞ்சிக்கணும் இதிலிருந்து நாம் வெளியில் வரணுங்கிறதும் இந்த ஸ்லோகத்தினுடைய கருத்துக்குள்ள நாம் சேர்த்து புரிஞ்சிக்க முடியும் ஆகவே சர்வச தேகே அயம் தேகி நித்தியம் அவத்தியா தஸ்மாத் எனவே சர்வாணி பூத்தானி அனைத்து சரீரங்களை குறித்தும் துவம் நீ சோசித்தும் அனைத்து சரீரங்களை குறிச்சு அனைத்து உடம்புக்குள்ளே இருக்கிற ஆத்மாவை குறிச்சு நீ கவலைப்பட வேண்டாம் நீ சோசித்தும் கவலைப்படுவதற்கு ந அருகசி தகுதியுடையவனாக இல்லை அறிவில்லாதவன் தான் அறிவை சரியா செயல்படுத்தாதவன் தான் கவலைப்படுவான் அறிவை நல்ல முறையில பயன்படுத்துகிறவன் கவலையை விட்டுவிட்டு கடமையில் கவனம் செலுத்துவான் என்பதுதான் கருத்து இந்த ஸ்லோகத்தோட பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் நிறைவு செய்கிறார் இனி அடுத்த ஸ்லோகத்திலிருந்து அவசியம் இல்லை என்று உபதேசம் பண்ண போகிறார் பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணட்டும் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் வாழ்த்துக்கள் அறிவோம் தேனி வேதபுரி ஸ்ரீ சுவாமி ஓம்காரானந்தர் அவர்களுடைய கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான அருள் உரைகள்